சச்சிதானோத்தியேத்தாபயா ஏகச்சாரியமோஷயை முனேல்பாஷண भोति கிரஹாரம் போகாய விபலாத்மன சர்பர வேஷ்ம பிரவிஷமேதே அவதூத தத்தாத்யேய குரு யதுமகாராஜாவுக்கு இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் பதினாலு பதினஞ்சு ஸ்லோகங்கள் மூலமாக பாம்பு மாதிரி வாழணுங்கிறார் பாம்பு குருவாக சொல்கிறார் பாம்பு எப்படி இருக்கோ அப்படி ஒரு சாதகன் ஆன்மீக சாதகன் வாழ வேண்டும் என்பதை பாம்பின் மூலமாக தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏக்கச்சாரி ஏக்கச்சாரின்னு சொன்னால் தனியாக இருக்கிறது தான் விஷமுள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பான்னு யாருக்கும் தெரியாது ஏகச்சாரி அணிகேதா தனக்குன்னு ஒரு வீடு கிடையாது அணிகேதா நிக்கேத்தம்னா வாசஸ்தானம் இருப்பிடம் அணிக்கையத்தகான்னால் இருப்பிடத்தை மாற்றின் இருக்குமா பாம்பு தனியாகத்தான் சஞ்சரிக்குமா இருப்பிடத்தை மாற்றின் இருக்குமா ஆகையினால ஒரு நிலையான வீடு கிடையாது அது மாத்திரமில்லை அப்பிரமத்தகா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தன்னை வழிகாட்டிக்காம ரொம்ப கவனமாக இருக்கும் அப்புறமத்தான்னால் கவனக்குறைவுன்னு அர்த்தம் அப்பிரமத்தகான்னால் கவனக்குறவு இல்லாமன்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு சாதகனுக்கும் தேவை தனியாக இருக்கணும் தனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கப்படாது அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு இருக்கணும் குகாஷயஹா இந்த பாம்பு குகைகள்லையும் வசிக்கும் அது மாதிரி இவனும் தனக்குன்னு ஒன்று வீடு கட்டிக்காமல் இந்த மாதிரி குகைகள் அப்படி வசிக்கிறது குகாஷயஹாங்கிறதுக்கு சாதாரணமாக ரெண்டு அர்த்தம் சொல்கிறது ஒன்று குகையில் வசிக்கிறது குஹாஷயஹா கு குகையில் வசிப்பவனுக்கு பேர் குகாஷயா இந்த நம்முடைய ஹிருத குகையில் வசிக்கிற பரமாத்மா அவருக்கும் குகாஷயான்னு பேர் பரமாத்மாவையே தன்னுடைய உள்ளத்திலே வசிப்பவராக கொண்டிருப்பவனாய் அப்படின்னு சொல்லலாம் இந்த உடம்பை ஒரு இயற்கையாகவே அமைந்திருக்கிற இடத்திலே வசிக்கக்கூடியவனாய் சிலர் மரப்பொந்துகளில் கூட வசிக்கிற வழக்கம் அப்படி குகாஷயா அலட்சியமான ஆச்சாரைகி அவர் என்ன பண்ணுறார் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார் எப்போ தூங்குறார் ஒன்றும் யாருக்கும் தெரியப்படாது அலட்சியமான ஆச்சாரைகி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அது விஷமுள்ளதா விஷம் இல்லாததா ஒன்றும் தெரியப்படாது அது மாதிரி பிறர் அறியாதவண்ணம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கின்றவனாய் தர்மமான வாழ்க்கையை கூட பிரகடனம் இல்லாமல் தனியாக அமைதியாக இருக்கிறது முனிகி ஏகா ஏகா முனிஹி தனி ஒருவனாக வாழணும் அல்ப பாஷனா அப்படி ஒருவேளை பிற இடத்துல பேச வேண்டி வந்ததுன்னு சொன்னால் அது குறைச்சி பேசணும் ரொம்ப அதிகமான சொல்ல சொல்லக்கூடாது குறைந்த சொற்களை கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மேலும் சொல்கிற முனிரேக்கா பவ வசேத் அப்படிங்கிற அர்த்தத்தோடு அதை முடிச்சுக்கணும் நாம் அதுக்கு ஒரு கிரியாபதத்தை போட்டு முடிச்சுக்கணும் முனிஹி ஏகா வசேத் முனிவன் ஒருவனாக வசிக்க வேண்டும் தனி ஒருவனாக சஞ்சரிக்க வேண்டும் இருப்பிடமற்றவனாக இருக்க வேண்டும் அல்லது இருப்பிடத்தை மாற்றி கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளில் சாதனங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏதேனும் இயற்கையாக அமைந்த இருப்பிடங்களிலே அவ்வப்பொழுது தங்கிக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக சொல்வார்கள் இடிந்த கட்டடங்கள் ஊருக்கு எல்லையில் இருக்கக்கூடிய பாழடைந்த இடங்கள் மரங்களுக்கு கீழே அமர்ந்து கொள்ளுதல் அல்லது யார் கண்ணுக்கும் தெரியாமல் குகைகளில் சென்று வாழுதல் பேச வந்தால் அளவான சொற்களோடு பேசுதலாக ஒரு முனிவன் வாழ வேண்டும் என்று இந்த பதினாலாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறவர் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் இந்த சரீரம் நிலையில்லாது அத்ருவாத்மனகம் இந்த சரீரம் நிலை இல்லாதது ஆகவே இதற்கு வீடு கட்டுவது என்பது ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது வீட்டை கட்டி அதை காப்பாற்றுறது கிரகாரம்ப அதி துக்காய வீடு கட்டி அதில் வசிக்கிறதுங்கிறது ரொம்ப துக்கமாக இருக்கும் சாதகனுக்கு கிரகஸ்தன் தர்மத்துக்காக வேண்டி வசிக்கணும் கிரகஸ்தன் தர்மத்துக்காக வேண்டி கிரகத்தில் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அது இல்லறம் எனப்படுகிறது இது சாதகனாயாச்சு கொஞ்சம் வயசாயிடுச்சின்னா அவர்களுக்காக சொல்கிறார் விபலட்ச அது ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை இந்த சரீரமே நமக்கு நிலை இல்லாத போது இந்த சரீரத்துக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி அதனால் நம்ம என்ன பிரயோஜனம் ஆகவே நிலை இந்த சரீரமே நமக்கு முற்றிலும் பயன்பட போகிறதில்லை அப்படி இருக்கிறப்போ இந்த சரீரத்துக்கு பலனை தரும்னு ஒரு இருப்பிடத்தை தேடுறதுங்கிறது என்ன பலன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆக நிலையற்ற இந்த உடல் வாழ்க்கைக்கு நிலையான வீடு கட்டுதல் என்பதெல்லாம் துன்பத்தையே கொடுக்க கூடு கூடியது பயனும் அற்றது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே சென்று கொண்டிருந்தால் யாரிடத்திலும் பற்று வளராது என்பது ஒரு அபிப்பிராயம் அதுக்காக அடுத்து சொல்கிறார் பரகிருதம் வேஷ்ம சர்பகா பிரவிஷ்ய சுகமேதத்தே மற்றவர்கள் கட்டிய வீட்டிலே பாம்பானது புகுந்து சுகத்தை அடைகிறது அதாவது எறும்பு புத்து கட்டும் அந்த புத்து வந்து எறும்பு தான் கட்டுகிறது அதனால அதுக்கு பேர் வல்மீக்கம்னு பேர் அந்த புற்று கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுகிறது இந்த புற்றுங்கிற விஷயத்துக்கு திருஷ்டாந்தமாக சொல்கிற வழக்கம் அப்படி இந்த பாம்பு புற்றுன்னு சொல்கிறோம் அது எறும்பு புற்றுல பாம்பு கொஞ்சம் நாளைக்கு வாழ்கிறது அங்கேயும் பர்மனெண்டாக இருக்காது மாறிவிடுமா ஆக சர்பகா பரகிருதம் வேஷ்ம பிரவிஷ்ய பாம்பானது பிறர் கட்டிய வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கு இன்புற்று இருக்கிறது சிறிது காலம் அதைப்போல நாமும் சிறிது காலம் ஏதாவது கிடைச்ச இடத்துல தங்கிக்கிறது கீதையிலையும் பகவான் சொல்கிறார் அனிக்கே தகா தனக்குன்னு சொந்தமாக ஒரு இருப்பிடமும் இருக்கக்கூடாது இது ஆன்மீக சாதகனுக்கு லட்சணங்கள் ஏன்னா இல்லாட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி கையிலேயே பொருளே நிறைய வச்சுக்கக்கூடாதுங்கிறாரு நோன்பிற்கு ஒன்றாகும் உடைமை இன்மை பிக்ஷா பாத்திரமே அதிகமானதுங்கிறாங்க கரத்தலை பிக்ஷாஹா கையவே பிக்ஷா பாத்திரமாக வச்சுன்னு இருந்துடும் அப்படி சொல்கிறது ஆக இதனுடைய ஸ்பிரிட்டை இப்போ ஃபாலோ பண்ணுறோம் எல்லோரும் அப்படியே ஹண்ட்ரட் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்ல முடியாது இதனுடைய கருத்தை மனசில் வைத்துக்கொண்டு எது முக்கியமோ அந்த லட்சியத்தை விடாமல் இருக்கிற வாழ்க்கை முறை சிலர் எங்களை போன்றவர்கள் கடைப்பிடிக்கிறோம் முற்றிலும் விடுறதுங்கிறது ஒரு உயர்ந்த நிலை அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆஹா இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்தளவில் பார்த்து பூர்த்தி பண்ணுறேன் अप्रमत्तो சரி அப்பிரமய அலட்சியமான ஆச்சாரை முனி கோல்பாஷணம் போய் விஃல்ஷா துவாத்மன சர்ப்பரம் வேஷ்ம